ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு அணு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதரவு தருபவன் நீயே எனக்கு உன் மூலமே நான் செல்கிறேன் உன் மூலமே நான் வருகிறேன் உன் உதவியைக் கொண்டே எதிரிகள் மீது தாக்குதல் தொடுக்கிறேன் உன் உதவியைக் கொண்டே நான் போர் செய்கிறேன் என்று கூறுவார்கள் அப்போதாவோது இரண்டு ஆறு மூன்று இரண்டு திருமிதி மூன்று ஐந்து இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்